அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லும் அணிகளிடம் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்தார் அவர் இறை தூதர் அவர்களே பள்ளிவாசலுக்கு என்னை அழைத்து வருபவர் எவரும் இல்லை என்று கூறிய அவர் தன் வீட்டிலேயே தொழுது கொள்ள தனக்கு அனுமதி அளிக்கும்படி நபி அணிகம் அவர்களிடம் கேட்டார் உடனே நபி சொல்லாஹும் அணிக அவருக்கு அனுமதி அளித்தார்கள் அவர் திரும்பிய போது அவரை அழைத்து நபி சொல்லுள்ள அணிகி செல்லம் அவர்கள் தொழுகைக்காக பாங்க சப்தத்தை கேட்கிறீரா என்று கேட்டார்கள் ஆம் என்றார் அப்படியானால் என்று நபி செல்லுல்லும் அணிஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் பதில் கூறுவது என்பதற்கு விளக்கமாக பள்ளிக்கு வந்து ஜமாத்தன் தொடுவது இன்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது